முகத்தில் பூசி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து அதன் பிறகு குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவி வந்தால் முகம் பழி சென்று அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களை மீண்டும் சந்திப்போம்